வணக்கம் நடிகர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஆஸ்திரியா பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இணைந்து புருஷியா மற்றும் ரஷ்யாவை எதிர்த்து இரகசிய கூட்டமைப்பு ஒன்றினை ஏற்படுத்தின ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு புரூக்லின் பாலம் கட்டுமானப் பணிகள் ஆரம்பமாயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இத்தாலியின் ஆட்சி அதிகாரம் முழுவதும் தன்னிடம் உள்ளதாக பெனிடோ முசோலினி அவர்கள் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டிஷ் அரசு மகாத்மா காந்தி மற்றும் வல்லபாய் பட்டேல் ஆகியோரை கைது செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க காங்கிரஸின் அமர்வுகள் முதல் தடவையாக தொலைக்காட்சியில் காண்பிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈபிள் கோபுரத்தில் ஏற்பட்ட தீயினால் கோபுரத்தின் மேற்பகுதி சேதமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதலாவது மின்கடிகாரம் எலக்ட்ரிக் வாட்சை ஹேமில்டன் வாட்ச் கம்பெனி அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தீவுகளின் கூட்டமைப்பு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலாஸ்கா ஐக்கிய அமெரிக்காவின் நாற்பத்தி ஒன்பதாவது மாநிலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க அரசு கியூபாவுடனான இராஜதந்திர உறவுகளை முறித்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரிக்கும் பாகிஸ்தான் அதிபர் அயூப் கானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் டாஸ்கண்டில் ஆரம்பமாயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நான்காவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு ஆரம்பமானது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வாயேஜர் இரண்டு எனும் அமெரிக்க விண்கலம் எடுத்து அனுப்பிய புகைப்படங்களை ஆராய்ந்து அவற்றில் இருந்து யுரேனஸ் கோலின் பதினோராம் பன்னிரெண்டாம் சந்திரன்களை கண்டு அறிவித்தார் ஸ்டீபன் பி சினோத் எனும் அமெரிக்க வானவியலாளர் அவற்றுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பதிவான யுரேனஸ் சந்திரன்களில் இரண்டாவது முதலாவது என்கிற பொருள்பட S bar தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு யு இரண்டு எஸ்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு என என் பெயர்கள் இடப்பட்டன இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாம் ஆண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி மன்னர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஜேஆர்ஆர் டோல்கின் ஆங்கிலேய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு டி கே திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முகமது வாஹித் ஹசன் மாலத்தீவு அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மைக்கேல் சூமாக்கர் ஜெர்மனியைச் சேர்ந்த பார்முலா ஒன்று கார் பந்தய ஓட்டுனர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு சோசியா வெட்ச்வூட் ஆங்கிலேய மட்பாண்ட உற்பத்தியாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் இந்திய வயலின் கலைஞர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெயன் தீட்சித் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ம ச அறிவுடை நம்பி தமிழ் பேராசிரியர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை